சிவமயம் திருச்சிற்றம்பலம் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த நெஞ்சு விடு தூது கலிவன்பா இறைவன் இயல்பு உந்தி புயல் வண்ணன் பொற்பதும தார்மேவும் அன்னமுமாய்பாரிடந்தும் வான் பறந்தும் என்றும் அறியா இயல்பா நன்றியும் இந்திரனவானோறும் ஏனோறும் எப்புபியோ மந்தர வேர்ப்பும் அறிகடலும் மந்திரமும் வேதமும் வேத மூடிவின் விளை விந்துவுடன் நாதமும் காணா நலத்தீ நான் அளவிறந்து நின்றான் சிரியான் பெண்பாகன் தெரியாம் அருவான் உருவான் அருவுருவமல்லான் மரியான் மறி பார்மனத்தான் பறிவான மெய்யற்கு மெய்யன் வினைக்கு வினையாயினான் பொய்யற்கும் பொய்யாய பொய்யின படநாகம் பூண்ட பரபன் பசூவின் இடமாய் நிறைந்த இறைவன் சூடோருளியான் உயிரியல்பு என்று முழ நன்றளவும் யானும் வூழனாகி நின்ற நிலையிற்றறித்து நில்லாமல் சென்று தோற்றியிடமண்டம் ஸ்வதேஷங்கள் பாறின் மேல் சாற்றும் புற்பீஷம் கேற்ற பீரப்பு பிறந்தும் இறந்தும் ஈர வினைகள் பொல்லாங்கு தூய்க்கும் பொறியிலியேன் கல்ல உணர்வின்மிசையோடு உலகாயதனை உணர்வதொரு புல்லறிவு பூண்டு கனையில் கொடிதனவே சென்று குடிபழியே செய்து கடிய கொலை காமம் படி படியின்மிசையே தெரியுழன்று தெரிவை தேறியாமல் வாடிய மனந்தனக்கும் நாடியது பொ வழிபோகும் புத்திக்கும் புத்தியுடன் ஆன திரலார் அகந்தைக்கும் அயரும் அழிய அழியும் உரையேன்பரமேன் பாசபந்தம் கொண்டதொரு காமனுக்கும் கோபனுக்கும் மோகனுக்கும் மண்டு மதமாச்சரியனுக்கும் திண்டிரல் சேர் இந்திரியம் பத்துக்கும் ஈரைந்தே மாத்திரைக்கும் அந்த மில பூதங்கள் ஐந்துக்கும் மூன்று குற்றம் மூன்று குணமூன்று மலமூன்ற அவஸ்தை என்று நின்று செய்யோ இருவினைக்கும் தோன்றாத வாயு உருவத்துக்கும் மாறாத வல்வினையே ஆயகீழைக்கு அருநிதிக்கும் நீயமாம் இச்சை கிரியை இவை தரித்தங்கெண்ணிலா அச்சங்கொடுமை அவை பூண்டே கச்சரவன் சீரில் நிலை நில்லாது திண்டாடும் பல்கருவி வாரில்லகப்பட்டு மயங்கினேன் தேருங்கால் உன்னை ஒழிய உறவில்லை என்னும் அது தன்னையறிவை தனியரிவை முன்னம் தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கே வலைப்பட்டார் மற்றையவர் என்று நீலை தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவருத்த மெய் அவனவே செய்தங்கவர் வழியை தப்பாமல் பாவம் என்னும் பௌப பரப்பழுந்தி பூவயர்த்தம் கண்வலையில் பட்டு கலவி கலை பயின்றங்கு உண்மை நிலையுணர்ச்சி ஓராமல் திண்மையினால் நாவிற்கொடுமை பலபிதற்றி நாள் தோறும் சாவிற்பிறப்பில் தலைப்பட்டிங்காவிநிலை நிற்கும் வகை பாராய் நிலைய நெஞ்சமே பொறுப்பினுடன் யானே புகழ கேள்வேற்பின் இறைவன் நிலை வந்திருக்க வல்லான் மதியாதார் வல்லரணம் செந்தழலில் மூழ்க சிரித்த பிரானந்தமில்லாம் வெத முடிவில் விளைவில் வீளை விலொளி மலன் நிமலனருட்போத அறிவியல் அறிவை அறியும் அவர்கள் குறியுள் புகுதும் குணவன் கொள் வெளியில் வெளியில் வெளியின் வேளியில் ஒளியில் ஒளியில் அளவில் அளவன் அளவிறந்தே நின்றான் அனைத்தும் நிறைந்தான் நினைப்பவர் பால் சென்றான் தெரிய தெரியாதான் குன்றா விளக்காய் நிறைந்த விரி சுடரான் மண்மேல் துளைக்காமல் நின்ற பெரும் கண்ணாது தோன்றா அமல கீழமெல்லாம் நில்லாமல் நின்ற நிலையினான் சொல்லாரும் ஈசன் பெருமை இருவினையே நின்றுனக்கு பேசும் தகைமை எல்லாம் பேணி கேழ்பாசம் தசாங்கம் மலை பலவும் கடந்து பரிந்தருள் சேர் பண்பால் குலவி விளங்கு குணக்குன்றோ நிலகவேம் ஆறு செய்ய தரும செழுங்கிரியின் மீதிழிந்தே வையம் பரப மகிழ்ந்தெழுந்தங்கையம் களவு பயம் காமம் கொலை கோபம் காதி அலவில் வினை எல்லாம் மழி திங்குளமகிழ தொனவே எங்கும் முழங்கி சூரு உதிபையில் தருமாக மங்கள் சேர்ந்தோடி மும்மலத்தின் கடடங்கவேற்பரித்து கல்வி கரை கடந்த ஓடுபல் பூத்த துணர்வழித்து நீட மெய்வாய்க்கண்மூக்கு செவி என்ன பேர் பெற்ற ஐவாய வேட்கை அவ அகற்றி நையுமியல் வாக்கு பாதம் பாணி பாயுரு பத்தம் பலவும் நீக்கி செறிந்து நிறைதோடி போக்கரிய பந்தமெனும் சோலை பறித்து பரந்தலைக்கும் அந்த மன புத்தியுடன் ஆங்காரம் சிந்தி விழ மோதே அருணீர்மை ஓங்கி விரல் முணமோ காதீரோமெல்லாம் கைகலந்து கலந்து சீத புலகம் அரும்ப புலன் மயக்கம் போக்கி விளைவில் புலன்முட்டமேவிளபதன மாதர் மயக்கம் மறுத்து வளர் மண்டலத்து சோதி ஒரு மூன்றினையும் சோதித்து நீதியினால் ஆதாரமாறினும் சென்றார் அறியடல்வாயுக்கள் மீதான பத்தும் மிக பறந்து காதி ிருத்வி அப்போ தேயோ ஆகாய உறுதிநிலமைந்தும் போடி மருவிழா நான் மோகன் மாலீசன் மகேஷன் நலஞ்சிறந்த தான்முகம்மைந்தாம் அந்தமிலா பாழடங்க தேக்கிய பின்முந்தி வரும் அவ்வறிவு கப்பாலும் சென்ற அடக்கி செவ்வறிவையாகி திக பொழித்தீட்டெவ்வறிவும் தானாய வீடழித்து தண்ணீர் பிரிவில் ஊாகிய உயிர்க்கும் உள் புகுந்து மேனியில அஞ்சவஸ்தையும் கடந்தாய பெரும் பேரொழிக்கே தஞ்சமன சென்று தலைப்பட்டு வஞ்சமர தானந்தமில்லாத தன்னழியாலோங்கி வரும் ஆனந்தம் நாடு பண்ணும் பயன் கருதி பார்த்துணர்ந்தே நியதொரு நாடுடையான் என்ன ஊர் கலையால் உணர்ந்து கருத்தறிந்து காம நிலையானதெல்லாமும் நீ தங்கலை வரவே தேட்டரற்ற சிந்தை சிவஞான மோனத்தால் ஒட்டற்று வீற்றிருக்கும் ஊருடைய நாட்டத்தால் தார் தென்னீர் அருவி விழ சிந்தை மயக்கம் தெளிந்தே உண்ணீர்மையை தோமெல்லாம் நண்ணும் புலகம் புனைமெய்யற் பொய்யிர் கூடாமல் உலகம்பம் கொண்டுல் உருகியள மாலாயிரு கமவர் மனத்தை வாங்க அருள் மேலாய் விலங்கலங்கள் மெய்யி நான் தோலாத வான்ப நமலை கடல் ஏல் பாதாளம் உனைந்து பூத்த துயிருணர்ச்சி ஞானமாய் எல்லா மயல்ல வாயெண்ணோ வாரெண்ணத்து நில்லாமல் வாஷான் சொல்லும் யானை பாதாளம் ஊடுருவி பாரேழும் விண்ணேழும் ஆதாரமாகிய கண்டம் நீரைந்தோத அரிதாய் எளிதாயருமறையாரங்க உருவாய் உயிராய் உணர்வாய் பெரிதாய வெய்ய துயர் பாசமரவீசியே வீசியே வெம்பிறவி துய கடலை துகளெழுப்பி ஐயமுரோ காமகுரோதலோபமோக மோக காய்ந்தடர்த்தே சம தொழிலின் தலைமிதித்து நாமத்தால் கத்தும் சமய கணக்கின் விற கட்டறுத்தே தத்தம் பயங்கொலைகள் ஆங்கழிந்தே தத்தி வரும் பாஷ குழாத்தை பட அடித்து பய்தம் ஆசை கருத்தை அரவி சீநேசத்தால் ஆனவேகங்கொண்டருள் மும்மதால் உனையார் தத்துவங்களுள் புகுந்து தேனை பருகி களி துயர்ந்து பன்மறைனார் கோட்டால் மறுவீத்திகழ் ஞான ஆன யானோம் கொடி சமயங் கடந்து தன கோப்பிலாது சுமை துன்பம் நீக்கும் துவச்சன் கமையொன்றி முரசு தம்மை மறந்து தழலொளியுள்ளே இருத்தி இம்மை மறுமை இரண்டகற்றி செம்மையே வாயுவை ஓட வகை நிறுத்தி வானத்தே வாயுவையும் அங்கேயுற அமைத்து தேயுவாள் என்றும் ஒரு தகைமையாயிருக்கும் இன்பருளே நின்று முழங்கும் நெடுமுறசோ நன்றியும் ஆனை மாலும் அயனும் வகுத்தளித்த வையமெல்லாம் சாலும் மதற்கப்பாலும் எப்பாலும் மேலை உலகம் உலகால் உணர ஒண்ணாவூறும் இலகி நடக்கும் எழிலானயான் அலகிரந்த இறைவன் பெருமை காட்சியான் காட்சிக்கும் காடான் கலைஞானாட்சிக்கும் ஆகினான் சூட்சியான் பாரும் திசையும் படருளியாலே நிறைந்தான் தூரும் தலையுமிலா தோன்றலான் வேறாகி வித்தாகி வித்தின் விளைவாகி மேவுதனும் சத்தாதி பூதங்கள் தானாகி சுத்த வெறும் வெளியாய் பாழாய் வெறும் பாழ கப்பால் உருபொருளாய் நின்ற ஒருவன் போரியலியேன் யானாஸ்ரீயன் வெம்பும் பிறவியலை வீழாமல் வீடழித்த சம்பந்த மாமுனி என் தம்பீரான் அம்புவியோர் போற்றும் திருவடியன் புன்தலை மேலே பொறித்தோன் ஏற்றின் புறத்தமைந்த எங்கோமான் சாற்றுவார் சாற்றும் பொருளான் தனி முதல்வன் தான் அல்லால் வேற்றின்பமில்லா விளங்கொழியான் போற்றும் குருவேடமாகி குணங்குரியொன்றில் தான் பெருவேடமாய் நிறைந்த பெம்மான் கருவேடம் கட்டுமொரு கட்டறு தான் கற்றவர் வாழ்த்தில்லை யான் எட்டுமவர் கேட்ட இயல்பினான் மற்றவிழ்த்தார் மலநீக்கம் வானோன் பவனி வர வல்வினயேன் ஏனோருங்கே துதல் கண்டேத்தினேன் தான் என்னை பார்த்தான் பழவினை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீ தான் வேறே தறிய தொன்னூற்றரோவர் பயில் தொக்கீர்த்துவ கருத்தான் கண்ணூரு தேனமுதம் காட்டினான் வெண்ணீரும் விடமும் பூஜையுமே மேய் என்றான் பொய் என்றான் மாடையும் வாழ்க்கை மனையுமே நாடறிய அஞ்செழுத்தின் உள்ளி அறிவித்தான் அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தினேய மயலாக்கி அஞ்செழுத்தை உச்சரிக்கும் கேண்மையை உணர்த்தி அதன் உச்சரிப்பு வைச்சிருக்கும் அந்த வழியாக்கி அச்சமர சிற்று விளகை ஏழ தூண்டி செஞ்சுடரின் ஒற்றி ஒரு விளக்கின் உள்ளொழியாய் நின்ற பெருவிளக்கின் பேரொழியாய் உள்ளே பீரசம் மருகும் மலர்போல் மதி தங்கரு பொள்ளா அருளை கொளுத்தி கோணங்குரியுன் பில்லாயிடத்தே இழைப்பாற்றி விழாத உள்ளம் முதலாக உள்ளதெல்லாம் வாங்க அருள் வெள்ளமயலித்து மேவி நான் கள்ளம் மரப்பேத்தான்மை ஞானமாக்கி மனமெல்லாம் பிறவிர் சொல்லு கெட்டானையார்க்கும் எழுதாய்குணங்கள் எட்டானையன்றா எழுத்தீனான் மட்டாரும் பாடலார் ஆடலார் பண்பலார் நண்பலார் ஆடலாராடல் அகன் பதியாம் கூடலார் கணக்கிடையாதான் காண்பார்க்கும் காட்சியான் கிழகு பலகையிட்டான் சேனில் சிறந்த உருவான் திருமாலு கேட்டான் நிறைந்த திருவுருவில் நிற்போன் கரங்குடனே சூறை சுழல் கண்டு சுழல் கொள்ளி வட்டமேனும் மாறு கருணையினான் மாற்றினான் நீரணிந்த மெய்ய நிமலன் அமலனருள் வீடழிக்கோ அய்ய கறிவாயினான் பொய்யற்பால் பொய்மையாய் நின்றான் புரிந்த வருத்தம் நின்றத்து மெய்மய நின்று விளங்கினான் கைமழுவன் காணுமிடம் அத்தன் பல் நீ சென்ற பூசி மூடி துண்டுழ்தஙவி ஆசை தனில் பட்டின்ப ஆர்கலி குள் நேசமுறை நின்று திளைக்கும் இது முக்தி அல்லதுவே ஒன்று திளைக்கும் அது முக்தி அன்றென்று இலகா இருளலகை போலிகளே பேசும் உலகாய தன் பால் ஊறாதே பல காலும் தாம் பிரம்மம் கண்டவர் போல் தம்மை கண்டாங்கதுவே நான் பிரம்மம் என்பவர் போல் நன்னாதே உன் தனக்கு கொன்றிடுவதெல்லாம் கொலை அல்ல என்று கூறித்து என்றும் மரமே தெய்வம் என்றென்று வென்றே பொறையேயனும் புத்தன் பொத புன் சொல்றித்து மிரையே விரும்பி விழாதே நிறைமேவே வாழ்வர் போல் மண்ணுடம்பில் மண்ணும் வூரோமம்ப தாழ்புனினாது தூக்கில் தான் அகற்றி ஆழ்விக்கும் அது முக்தி என்று வஞ்சமணன் பாழி மறுபாதே செஞ்சொல்புனை ஆதி மறைவோதியன் பயனொன்றும் அறியான் வேதியர் சொல்மை என்று மேபாதே ஆதியின் மேல் உற்ற திருநீரும் உள்ளத்து சிற்ற புலையற்பார் செல்லாதே நடவம் சே வேடமுடன் பூஜை அருள்மை ஞானமில்லாத முடருடன் கூடி முயங்காதே நீட அழித்து பிறப்பதரியாத பழித்து திரிபவரை பாரதே விழித்தருளை தூது தந்தைமை ஆண்டருளும் சம்பந்த மா முனிவன் அந்தங் கடந்த பாலாய் நின்றோன் எந்த பிரான் விற்றிருக்கும் ஓ லக்கம் எய்தி அடி வீழ்த்திரே போற்றி ஜய ஜ போற்றி என ஆர்த்தரீ அன்றொரி தனின் பவனி ஆதரித்தாரெல்லும் வென்றி மத நம்பு பட வீழ்வரோ நின்றிடத்தே நில்லாத செல்வம் நிலையன்றோனை நீங்கி பொல்லானீர் புகுவரோ பல்லோரும் கத்தும் சமய கணக்கீர்படுவரோ சித்தம் பல கால் திகை பெறோமுத்தம் புருத நகை மடவார்பு கலவியின்பம் மறுபிமயங்கி வருவரோ இரு பொழுதும் நாளிரொபத்தேழும் நவகிரகமும் நலியும் கொழிது வென்ற நீ குறிப்போ வேளை எரித்த விழியாயின இன்ப கடற்கே தரித்து மதி மறந்த தையல் வருத்தமெல்லாம் தீராயன உரைத்து செங்கமலபூத்திருந்தாள் தாராயன பலகால் தாழ்ந்திரியேறும் பூங்கொன்றை வாங்கி புகழ்ந்து புரி நெஞ்சமே இ கொன்ற பாரினி வெண்பா வெம்பும் பிறவியலை வீழாமல் வீடழித்த சம்பந்த மாமுனி வந்தார் வாங்கி அம்புந்தும் வஞ்சமேவும் விழியார் வல்வினையெல்லாம நெஞ்சமே வாராய் நினைந்து